தினம் ஒரு தகவல் வழங்குபவர் பா ராமலிங்கம் ஆசிரியர் பண்டூட்டி தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்று சட்டை முனிநாதர் சித்தரை பற்றி நாம் அனைவரும் இன்று தெரிந்து கொள்வோம் சிங்கள தாசிப்பின் ஒருத்திக்கு மகனாக பிறந்தவர் சட்டை முனிநாதர் ஆலய விழாக்களில் நடனமாடும் தாய் தந்தையோ இசைக்கருவியில் வாசிப்பவர் இவர்கள் தமிழகத்திற்கு வருகை புரிந்தனர் இங்கு விவசாயத்தை மேற்கொண்டனர் சட்டை முனி வளர்ந்தார் பெற்றோர்களுக்கு வயதாகிவிட்டது அவர்களால் வேலைக்கு செல்ல முடியவில்லை பெற்றோரை காப்பாற்ற கோயில் கோயிலாகச் சென்று தட்டை ஏந்தி பிச்சை எடுத்தார் சட்டை முடி அப்படி அவர் பிச்சை எடுத்த நேரத்தில்தான் ஒரு நாள் சங்கு முனிவர் வருவதை கண்டார் அவரை வணங்கி தன் கஷ்டத்தை போக்கி அருளும்படி கேட்டார் சங்க முனிவர் ஆசீர்வதித்தார் மகனே எல்லாம் விதிவசத்தால் நடந்தேறுகின்றன பெற்றோரை காப்பாற்ற பிச்சை நீ மிக புண்ணியம் செய்தவனாகிறாய் விரைவில் நீ உன்னத நிலையை அடைவாய் என்று கூறி சென்றார் அதன் சட்டமுனி விவசாய வேலைகள் செய்தார் நல்ல மழை பெய்தது அவரது உழைப்பால் நல்ல விளைச்சல் கண்டது வாழ்வும் மலர்ந்தது இரபக்தி வளர்ந்தது ஆலயம் தோறும் சென்றார் சிவனை வணங்கி மகிழ்ந்தார் ஏழை இளையவர்களுக்கு தாராளமாக உதவினார் ஒருநாள் இறைவனை வணங்கிவிட்டு வெற்று உடலோடு வெளியில் வந்த சட்டை முனி தன் சட்டையை அணிய முயன்றார் அப்போது அசிரியை ஒழித்தது ஏனப்பா உடுத்துவதில் உறுதியாக இருக்கிறாய் உதவிவிட்ட எண்ணமில் உதறிவிட எண்ணமில்லையா என்று குரல் கேட்டது சட்டை முனி நிமிர்ந்து பார்த்தார் அங்கே சங்குமுடி நின்றார் அவரது காலையில் விழுந்து வணங்கிய சட்டை சாமி எனக்கு வழிகாட்டுங்கள் என்றார் உதர ஆயத்தமாக இருக்கிறாயா சங்கு கேட்டார் ஆம் என்றார் சட்டை தன் சட்டையையும் உதறினார் சட்டை முனியோ வார் என்று அழைத்து சென்றார் சங்கமுனி இருவரும் ஆகாயமார்க்கமாக வானில் பறந்து சென்றனர் அதனை கண்டு சட்டை முனி வியந்தார் சங்கு முனிவரிடம் பதிலளிக்கவில்லை ரசமனியின் சக்தியால் இது சாத்தியமாயிற்று போக போக நீயே புரிந்து என்றார் சங்கமுனனிவரின் உபதேசங்களை கேட்டபடி அவருடனேயே சுற்றி அழைத்தார் முனி பின்னர் போகரை சந்தித்து அவருடைய சீடரானார் சட்டை முனி தேசாந்திரியமாக புறப்பட்டு ஊரூராக சென்று கொண்டிருந்தார் ஒருநாள் தூரத்திறந்தபடி ஸ்ரீரங்கம் கோயில் கலசங்களை கண்டார் கோயில் நடை சாத்துவதற்குள் இறைவனை தரிசித்துவிட வேண்டும் என்று ஆவலாக நடந்தார் அவர் தளத்தை அடைவதற்குள் பூஜை முடிந்து கோயில் நடை சாத்தப்பட்டுவிட்டது அதனால் யமாற்றம் அடைந்த சட்டைமுனி கோயில் வாசலில் நின்றபடி அரங்கா அரங்கா என்று கத்தி கதறி அழுதார் கோயில் கதவுகள் தாமாக திறந்தன அரங்கங்களின் தரிசனம் கிடைத்தது அதோடு அரங்கனின் ஆபரணங்கள் ஒவ்வொன்றாக கழன்று சட்டை முனியின் தோள்களை சேர்ந்தன அரங்கா என்று பெருங்குரலெடுத்து சட்டை முனி கத்திய சத்தம் கேட்டு ஊர் மக்கள் திரண்டு கோயில் முன்னுள் வந்துவிட்டனர் அவர்கள் பார்க்கும்போதே இறைவனுடன் கலந்துவிட்டார் சட்டை முனி சட்டை முனி திருமணம் செய்து கொண்ட போதும் இல்லறத்தில் ஈடுபடவில்லை சித்தர் நெறிகளை முற்றிலும் உணர்ந்த சட்டை அவை மனித குலத்துக்கு பயன்பட வேண்டும் என்று விரும்பினார் எல்லோருக்கும் புரிய வண்ணம் எளிய நடையில் எழுதினார் சிவபெருமான் சட்டைமணி மீது ஆலம்பரிய பாசம் கொண்டிருந்தார் அடிக்கடி சட்டை முனியை தன்னிடம் வரவழைத்து அளவாளினார் கைலாயம் சென்ற போதெல்லாம் குளிருக்காக கம்பளியால் ஆன சட்டையை அவர் அணிந்ததாக தெரிகிறது அதனாலேயே சட்டை என அழைக்கப்பட்டார் சட்டை சீர்காழி சட்டநாதர் ஆலயத்தில் முக்தி அடைந்தார் என்று கூறப்படுகிறது சட்டநாதர் ஆலயத்தில் இடதுபுறம் சிறிது தூரம் கருங்கல் கட்டுமான திண்ணையில் சட்டை முனி சீவ ஜமாதி பீடம் காணப்படுகிறது சித்தர்களில் குறிப்பிட்ட நாளில் விரதம் இருப்பது சட்டமுனி சித்தருக்கு மட்டுமே திரிபோணம் புனர்பூசம் பூசம் திருவாதிரை நட்சத்திர நாள்களிலும் புதன்கிழமைகளிலும் அமாவாசை மற்றும் வாஸ்து தினத்தன்றும் ஸ்ரீ சட்டநாத மாமுனி தற்பாயாமி என குறைந்தது பதினெட்டு முறையும் அதிகபட்சமாக நூற்றி முறையும் கூறி வழிபட்டால் நாம் வேண்டுதல்கள் நிறைவேறும் அதனால் நாம் அனைவரும் சட்டநாத முனிவரை வணங்குவோம் அவர் அருளை பெறுவோம் நலமுடன் வாழ்வோம் நன்றி